தொண்ணூற்றி அறிவிக்கின்றார்கள் அப்போது அவர்கள் பௌர்ணமி இரவு நிலவை கண்டார்கள் இந்த நிலாவை நீங்கள் பார்ப்பது போல் நிச்சயமாக நீங்கள் உங்கள் இறைவனை கண்களால் மறுமையில் காண்பீர்கள் அவனை பார்க்கும் விஷயத்தில் இடைஞ்சல் இடையூறு அளிக்கப்பட மாட்டீர்கள் என்று கூறினார்கள் புகாரி ஐந்து ஐந்து நான்கு முஸ்லிம் ஆறு மூன்று மூன்று